வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் எல்லோருமே அமரர் கல்கி அவர்கள் எழுதின பொன்னியின் செல்வன் அந்த புதினத்தை படிச்சிருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம் அந்த புதினத்துல வந்தியத்தேவன் ஒரு கதாபாத்திரம் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏன் அந்த கதாபாத்திரம் அவ்வளவு புகழ் பெற்றது அப்படின்னா அந்த கதையில வரக்கூடிய சோழ ராஜகுமாரர்கள் அது அருள்மொழிவர்மனாகட்டும் அல்லது ஆதித்ய கரிகாலன் அந்த ரெண்டு பேருக்கும் மட்டுமல்லாமல் குந்தவை புராட்டி உள்ளிட்ட எல்லோருக்குமே வந்தியத்தேவன் மீது ஒரு பேரன்பு உண்டு அவருடைய நட்பினை என்றைக்குமே தொடரணும் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்தியத்தேவன் எப்பொழுதும் ஒரு குற்றமட்டவர் அப்படிங்கிறது மட்டுமல்ல வந்தியத்தேவன் ஆபத்தில் உதவக்கூடிய சிறந்த நண்பராக இருந்தார் இதைத்தான் அந்த கதையில மிக தெளிவா சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்தில் ஆதித்ய கரிகால சோழனுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்தியத்தேவன் மீது பழி சுமத்துவார்கள் ஆனாலும் கூட ஆதித்ய கரிகாலன் முழு அளவிலே அந்த வந்தியத்தேவனை நம்புவார் ஏனென்றால் நிச்சயம் ஆபத்தில் உதவக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் நமக்கு தீமை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு அவர் நம்பினார் அதே போல அருள்மொழிவர்மனும் வந்தியத்தேவனை அவர் ஒரு யதார்த்தமான குற்றமற்ற இயல்புடையவர் அப்படின்னு அருள்மொழிவர்மன் நம்பினார் அத்தகைய காரணத்தினாலதான் அவருடைய நட்பை யாருமே இழக்க விரும்பல இது ஏதோ புகைனத்தில் எழுதப்பட்ட கதாபாத்திரமாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது ஏனென்றால் நம்முடைய அன்றாட வாழ்விலும் இத்தகைய நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நம்மோடு இயல்பாக எந்தவிதமான தவறையும் நமக்கு செய்யாமல் எந்தவிதமான தீங்கும் இழைக்காமல் நம்மோடு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதே சில நண்பர்கள் இருக்கிறார்கள் சாதாரண நாட்கள்ல நம்மிடம் பேசக்கூட மாட்டார்கள் ஆனால் நமக்கு ஏதேனும் துன்பம் நேரிடும் பொழுது ஓடி வந்து உதவுவார்கள் அல்லது நம்மோடு இருந்து அந்த துன்பத்தில் இருந்து விடுபட வழிவகுப்பார்கள் இத்தகைய நண்பர்களை நாம் என்றும் பாதுகாக்க வேண்டும் இதை வள்ளுவர் சொல்லும் பொழுது நட்பினை என்றைக்கும் நாம் இழக்க கூடாது அப்படின்னு சொல்றார் அதே நேரத்தில் துன்பத்தில் நமக்கு உதவக்கூடிய நண்பர்களை நாம் என்றும் கைவிடக்கூடாதுன்னு சொல்றார் ஆக துன்பத்தில் நமக்கு உதவக்கூடிய நண்பர்களை கைவிடாமலும் குற்றமற்ற நல்ல நண்பர்களை நம்மோடும் என்றைக்கும் வைத்திருக்க வேண்டும் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் பதினொன்று செய்றிதல் குரல் எண் நூத்தி ஆறு மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துல் துப்பாயார் நட்பு மீண்டும் குரல் மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துல் துப்பாயார் நட்பு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்